ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரம் அப்படிங்கிற தலைப்பில் சின்ன சின்ன தர்மங்களை பார்த்துன்னு வரும் நம்முடைய தர்மத்தில் முக்கியமாக உள்ளது ஆச்சாரங்கிறது ஆச்சாரமும் தர்மம் தானே தர்மத்தில் ஒரு அங்கம் அது ஆச்சாரம் ஆச்சாரத்தோடு கூட தர்மம் பண்ணணும் ஆச்சாரம்னா கட்டுப்பாடுகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் சில கட்டுப்பாடுகளோடு நம்முடைய தர்மங்களை பண்ணுறது அதில் ஸ்ராணம் விஷயமாக உள்ள நியமங்களை பார்த்தோம் அடுத்ததாக சின்ன சின்ன ஆச்சாரங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆச்சாரங்களுக்கெல்லாம் நமக்கு ஆதாரம் ஆதாரத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் பிரமாணம்னு சொல்கிறது ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டால் நம் முன்னோர்கள் தொடர்ந்து செய்துன்னு வர்றது அதுதான் நமக்கு பிரமாணம் முன்னோர்கள்லாம் ஒரு வழியாக இதை கடைப்பிடிச்சுன்னு வந்திருப்பாள் அதை அப்படியே தொடர்ந்து நாம் செய்துன்னு வரணும் அதில் நாம் வேறையாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் கையோடு போய் பார்க்கப்படாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது குழந்தைகள் உள்ள வீடுகளுக்கு நாம் போனால் குழந்தைகளுக்கு பிடித்தமான வஸ்துக்களை வாங்கிட்டு போகணும் போல விவாகமான தம்பதிகள் அல்லது உபநயனமான வட்டு ஏதோ ஒரு முகூர்த்தம் நடந்திருக்கு அப்படின்னா அது மாதிரி இடத்துக்கு நாம் அவளை விசாரிக்கிறதுக்காக நாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் வஸ்திரம் வாங்கிட்டு போகணும்னு சாஸ்திரம் வஸ்திரம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் வயசானவால் பார்க்கறதுக்காக நாம் போகிறோம் அப்படின்னா அவளுக்கு சாப்பிட்றாப்பில் எடுத்துன்னு போகணும்னு சாஸ்திரம் ஏதாவது வஸ்துக்கள் பண்ணி எடுத்துன்னு போகிறது அல்லது பழங்கள் வாங்கிட்டு போகிறது அது மாதிரி அவ சாப்பிட்றாப்பில் வஸ்துக்களை வாங்கிட்டு போகணும் அப்படி என்ன சாஸ்திரம் வீகளில்லாம் ஆச்சாரம்னு பேர் அடிப்படையாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் வெறும் கையோடு எங்கேயுமே போகப்படாது அக்னி உள்ள அக்னி உபாசனம் பண்ணுறவா வீடுகளுக்கு நாம் போகிறோம் அப்படின்னா தர்பை அல்லது சமித்து அது மாதிரி எடுத்துன்னு போகணும்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் இந்த அக்னிக்கு உபயோகப்படுற மாதிரி வஸ்துக்களை வாங்கிட்டு போகணும் வெறும் கையோட போகப்படாது வெறும் கையோட எங்கே போகணும் அப்படின்னா அப்பற காரியங்களுக்கு போகிற பொழுது தான் வெறும் கையோடு போகணும் அதுலேயும் கட்டுப்பாடுகள் உண்டு என்னென்னா ஒரு அப்புறத்துக்கு போகிறோம் அப்படின்னா குளிக்கன்னு ஒரு காலம் இருக்குது அந்த குலிக்கன் காலத்தில் விசாரிக்க போகப்படாது அப்படின்னு மகரிஷிகள் சொல்கிறார் குளிகன்னு ஒன்றரை மணி நேரம் போட்டிருப்பா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மணி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மூணுலருந்து நாலரை திங்கக்கிழமை ஒன்றிலிருந்து மூணு செவ்வாய்க்கிழமை பன்னெண்டுலருந்து ஒன்றரை புதன்கிழமை பத்திரையிலிருந்து பன்னெண்டு வியாழக்கிழமை ஒம்பதுலேருந்து பத்தரை வெள்ளிக்கிழமை ஏழரைலருந்து ஒம்பது சனிக்கிழமை ஆறிலருந்து ஏழரை காலம்பறை இது மாதிரி சமயங்களில் அப்பற காரியங்களுக்கு வீட்டிலருந்து கிளம்பக்கூடாது அல்லது இந்த சமயத்தில் அங்கே போய் நாம் விசாரிக்கக்கூடாது அதே போல தான் அப்பற காரியங்கள் ஆரம்பிக்கிற பொழுது கூட அந்த குளிக்கன் காலத்தில் ஆரம்பிக்க விடாது குளிக்க வேலையில் ஆரம்பிக்கப்படாது இந்த கர்மாவை முடிச்சுட்டு குலிக்கன் வேலையில் வீட்டுக்கு வரக்கூடாது இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சாதாரணமாக இப்போது முகூர்த்தங்கள் இவைகள்லாம் பண்ணால் ராகுகாலம் யமகண்டம் பார்த்து பண்ணுறோம் அதே தான் அபரகாரியங்களில் குலிக்கன்கிற காலத்தை பார்க்கணும் அந்த குளிக்க காலத்தில் அபர காரியங்களில் நாம் கிளம்பப்படாது அதற்காக கிளம்புறது அல்லது அந்த சமயத்தில் அங்கே போய் சேர்றது அப்படின்னு வரப்படாது இருந்தால் என்ன ஆகும் குளிக்கண் வேலையில் நாம் கிளம்புறதோ அல்லது அங்கே போய் சேர்கிறதோ அப்படி நேர்றது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடனே இன்னொரு அபரத்துக்கு போகிற மாதிரி நேரும் இதுதான் முன்னோர்கள் அனுபவித்து சொல்கிற இதெல்லாம் பண்ணி பார்த்து சொல்கிறா அதுக்கு தான் ஆச்சாரம்னு பேர் குளிக்க காலத்தில் கிளம்புறதோ அல்லது குளிக்கண் காலத்தில் போய் சேர்றதோ அப்படி நேர்ந்ததுன்னா உடனே இன்னொரு அபரத்துக்கு போகிற மாதிரி நேரும் ஆகையினால தான் குளிக்கண்கிற காலத்தை பார்க்கணும் அபரகாரியங்களுக்கு அபரகாரியங்களுக்கு போகிறபொழுது ஒதுவுமே வாயிண்டு போகக்கூடாது வெறுமனதான் போகணும் அதேபோல் அப்புற காரியங்களுக்கு போனால் அங்கே போடுற அன்னத்துக்கு அசௌ அன்னம்னு பேர் அதை நாம் சாப்பிடக்கூடாது அப்புறத்துக்கு போனால் விசாரிக்கணும் வந்துடணும் அங்கே சாப்பிடப்படாது அங்கே சாப்பிட்டால் நமக்கு தீட்டு உண்டும் அந்த அன்னம் ஜீரணமாக வரைக்கும் தீட்டு உண்டு அந்த சமயத்தில் வீட்டுக்கு வரப்படாது என்ன ஆஷௌச்சா அன்னம்னு பேர் அந்த அன்னத்தை சாப்பிடப்படாது எதுவுமே சாப்பிடப்படாது இவைகள்லாம் அடிப்படையாக உள்ள ஆச்சாரங்கள் அதே நாம் திரும்பவும் ஒரு முகூர்த்தத்துக்கோ அல்லது ஒரு குழந்தையோ அல்லது வயசானவாளையோ பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்னா திரும்பவும் நாம் வீட்டுக்கு வர்ற பொழுதும் வெறும் கையோடு வரக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் ஏதோ ஒன்றும் வாழ்ந்து வரணும் வீட்டுக்கு உபயோகமாக வஸ்துக்கள் வாழ்ந்துட்டு வரணும் அதேபோல் அக்னி இருந்ததானால் சமித்தோ தர்பயோ ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு வரணும் சுவாமி பூஜை இருக்குது அப்படின்னா புஷ்பம் வாய்ந்துட்டு வரணும் வெறும் கையோடு வீட்டுக்கு வரப்படாதுன்னு சாஸ்திரம் ஏதோ ஒரு வஸ்துவோடு தான் வீட்டுக்கு வந்து சேரணும் ஆகையினால தான் அச்சாரமாக உள்ளவாதெல்லாம் பார்த்தா தெரியும் என்ன பண்ணுவான்னா எப்பொழுதுமே கையில் கல்கண்டு அல்லது திராட்சை இது போல் ஏதோ ஒன்று கையில் வச்சுட்டுருப்பா எனது வரும்பொழுது அது எதோ எடுத்துன்னு வந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு அப்படி கையில் ஏதோ ஒன்றோடு தான் வரணும் வெறும் கையோடு வீட்டுக்கு வரப்படாதுன்னு சாஸ்திரம் வேகெலாம் சின்ன சின்ன தர்மங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு ஐஸ்வர்யத்துக்கு குறவே இருக்காது லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைய இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கும் நமக்கும் போய்ட்டு வந்த காரியம் நிர்விக்னமாக சித்திக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த காரியம் நடக்கும் இதெல்லாம் லக்ஷ்மீகரகம் லக்ஷ்மீகரமான காரியங்கள் இவைகள்லாம் மனசில் வச்சுக்கணும் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்